தலைப்பு எண்பத்து ஒன்று தியானம் தியானம் செய்ய வேண்டுமானால் ஏதாவது ஓர் உருவத்தை தியானிக்க வேண்டும் நிஷ்கலமாயிருக்கப்படாது உருவமாக இருக்க வேண்டும் அருவமாக தியானிக்கப்படாது பின் உருவம் கரைந்து அருவமாகும் துவைத்தமாக இருந்தால் அத்துவைதம் தானே ஆகும் எப்படியெனில் பார்க்கும் தான் கெடுவது அத்வைத்தம் பார்க்கப்படும் பொருளும் கெடுவது அதீதம் சத்தியம்